அவர்களை படைத்ததிலிருந்து மறுமை நாள் ஏற்படுவதற்கும் இடைப்பட்ட நாளில் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட பெரிய குழப்பம் எதுவும் இல்லை என்று நபி சல்லு அவர்கள் கூற கேட்டேன் இரண்டு ஒன்பது நான்கு